சாத்தானை முறியடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பிரிவினை பிசாசு The Divisive Devil வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு குருந்தியேர் இரண்டாம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள் நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாத படிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் அன்றியும் நீங்கள் துக்கப்படும் படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன எடுக்கமும் இறந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்கிறேன் அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படைந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த அதே பகுதியிலே இரண்டு குருந்திய இரண்டாம் அத்தியாயம் பதினொன்றாம் வசனத்தினுடைய பின்பகுதி சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே வீ ஆர் நாட் இக்னரண்ட் of the devil's devices கனவன் மனைவிக்கு இடையில் என்றாலும் சரி, பரசுத்தவான்கள் நடுவில் என்றாலும் சரி, சமூகத்தில் என்றாலும் சரி, உறவு பிரச்சனைகள் யாவற்றிற்கும் மூல காரணன் சாத்தான்தான். பொய்யனும் பொய்க்கத் தந்தையுமான அவன், இல்லாத ஒன்றை நம்பும்படி மக்களை ஏவி, அவர்கள் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேகிக்க செய்கிறான். இவ்வித போராட்டத்தில் நாம் அவனை எப்படி முறியடிக்கலாம் என்று தமது வசனத்தில் கடவுள் தெளிவாக போதித்துள்ளார் அவற்றில் மூன்று வசன பகுதிகளை இன்று தியானிப்போம் முதலாவது எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் நெடுநேரம் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் கூட கோபத்தை வைத்து கொண்டிருப்பது அது நியாயமான கோபமாயிருந்தாலும் விசாசிற்கு இடம் கொடுப்பதாகும் ஆண்டவருடைய கோபம் கூட சங்கீதம் முப்பது ஐந்திலே வாசிக்கிறோம் ஆண்டவருடைய கோபம் கூட ஒரு நிமிடம்தான் அவரது கோபத்தினால் சாயங்காலத்திலே அவர் நம்மை ஒருவேளை அளவைக்கலாம் ஆனால் அவர் தயவினால் விடியற் காலத்திலேயே மகிழ்ச்சியை அனுப்பிவிடுவார் நாம் கடவுளை கடவுளை விட பரிசுத்தவான்களோ அவரை விட நாம் பெரியவர்களோ இன்னொரு வசனம் இரண்டு குரந்தைய இரண்டு பத்து நாம் இப்பொழுது வாசித்த பகுதி நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன் நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன் இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க அவனது தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே இதனுடைய விளக்கம் தெரியுமா குறிந்து செபையில் ஒருவன் தனது மாற்றாந்தாயோடு முழுக்க விபசாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பவுலடியார் சபையாருக்கு அறிவுறுத்தினார் அவனது உடல் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை அவனது ஆன்மா ரட்சிக்கப்படும்படி அவனை சாத்தானிடம் ஒப்புக்கொடுங்கள் என்றும் அவர் அவர்களுக்கு எழுதினார் ஒன்று குருந்தர் ஐந்தாம் அத்தியாயத்தில் அப்போஸ்தலனது உத்தரவை எழுத்தின்படியே சபையார் பின்பற்றினார்கள் ஆனாலும் பவுலுக்கிருந்த தந்தையுள்ளம் பாவம் செய்த அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போவதை காண சகிக்காது விசுவாசிகள் தங்களது அன்பை மனம் திரும்பிய அவனுக்கு மறுபடியும் காட்ட தாமதித்திருந்தால் சாத்தான் அச்சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி இருப்பான் கண்டிப்பு வேண்டும் அதே சமயத்தில் கருணையையும் கருசனையையும் மறந்துவிடக்கூடாது இன்னொரு திருவசனம் சத்தியம் பிரிக்கத்தான் செய்யும் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்பவே இயேசுவந்தார் என்று மத்திய பத்து முப்பத்து நாலிலே சொல்லப்பட்ட வசனம் கிறிஸ்தவ வட்டாரங்களில் மிகவும் தவறாய் பயன்படுத்தப்படும் வாசகங்களில் ஒன்றாகும் சபைகளில் பிரிவினை உண்டாக்குவோர் இந்த வாசகங்களையே சொல்லிக்கொண்டு தாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று சாதிப்பார்கள் நாம் சத்தியத்தை பேச வேண்டும் உண்மைதான் ஆனால் சத்தியத்தை அன்பினால் பேச வேண்டுமே பேசிய நான்கு மட்டுமல்ல இயேசு பிரிக்கும் பட்டயம் என்பது அவரது பிள்ளைகளுக்கு நடுவே அல்ல கடவுளின் அழைப்பிற்கு கீழ்படிய விளைபவர்களுக்கும் அதை எதிர்ப்பவர்களுக்கும் இடையே செயல்படும் பட்டயத்தையே அவர் பேசினார் அதை எங்கே சொன்னார் என்றால் அந்த வாசகத்தை மத்திய பத்தாம் அத்தியாயத்திலே பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை எல்லாம் பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று முப்பத்தி நாலாம் வசனத்திலே சொன்னார் அதன் பொருள் என்னவென்று அடுத்தே சொல்லுகிறார் எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாய்க்கும் பிரிவினை உண்டாக்கு ஏன் அப்படி சொல்லுகிறார் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல நச்செய்தி பணிக்காக மிஷினரி அழைப்பிற்கு கீழ்ப்படைந்து ஒருவர் முன் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் தந்தையாவது தாயாவது உடன் பிறந்தோராவது அதை தடுத்து நிறுத்துவார்கள் என்றால் சொல்லி சொல்லி பார்த்தும் பயனில்லை என்றால் பிரிக்கும் பட்டயம் அங்கே செயல்படும் என்பதுதான் அதனுடைய பொருள் மற்றபடி பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று சொல்லி விசுவாசிகளுக்கிடையே பசுதவான்களுக்கிடையே சபைகளுக்கிடையே தம்முடைய தெய்வ மக்களுக்கிடையே பிரிவினை உண்டாக்குவது வசனத்தை திரித்து சொல்லுவதாகும் ஏனென்றால் ஆண்டவர் தானே நமக்கு போதித்துள்ளார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அப்படி சொன்ன ஆண்டவர் எப்படி சமாதானத்தை குலைத்து போட நமக்கு போதிப்பார் சாத்தானின் தந்திரங்கள் பிரியமானவர்களே நமக்கு தெரியாதவைகள் அல்ல மிகவும் கவனமாக இருந்து மிகவும் கண்மொழிப்புடன் இருந்து வசனங்களை எடுக்கும் பொழுது கூட மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய உறவுகளை நாம் மிகவும் நெருக்கமாக காத்து வேண்டும் பிசாசுக்கு சற்றேனும் நாம் இடம் கொடுக்க கூடாது நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்டைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறீர் அந்த வார்த்தையை நாங்கள் எப்படி வியாக்கியானிக்க வேண்டும் என்றும் நீர் ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தருகிறீர் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் சாத்தானும் வசனத்தை கர்த்தாவே மேற்கோள் காட்டுவான் இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவன் காட்டுகிற வசனத்திற்கு மேலாக விளக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆண்டுவரே அப்படிப்பட்ட மனக்கண்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் குறிப்பாக உறவு பிரச்சனைகளிலே கர்த்தாவே திருவசனத்தை தவறாய் மேற்கோள் காட்டாதபடி எல்லா மனிதரோடும் நாங்கள் சமாதானமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவித்தாரோம் எங்களால் ஆறு மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக நாங்கள் எங்களுக்கு நீர் கற்றுத்தாரோ பிரிவினையே தன்னுடைய குறிக்கோளாய் கொண்டிருக்கிற பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவன் பின்வாசல் வழியாக கூட நுழைந்து விட நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி கர்த்தரைங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த அருமையான தியானத்திற்காக நாங்களுமே சோத்தரிக்கிறோம் யார் யாரோடு நாங்கள் இன்னும் சரியான ஒரு உறவில் இல்லையோ அவர்கள் எல்லாரோடும் கர்த்தாவை நாங்கள் ஒரு சுமூகமான உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள கர்த்தரைங்களுக்கு உதவி செய்வீராக சமாதானத்தை நாடி சமாதானத்தை உருவாக்கி சமாதானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் என்பதே எங்களுடைய கடமையாக அதுவே எங்களுடைய அழைப்பாக அதுவே எங்களுடைய பணியாக எப்பொழுதும் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுதாவே ஆமை